ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கள்ங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு விரதமாக பார்த்துன்னு வரோம் இந்த விரதங்கள் விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒவ்வொரு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு மாதவாரியாக செய்யக்கூடியதான விரதங்கள் சைத்ர மாத விரதங்கள் வைசாக மாச விரதங்கள்னு அப்படி மாசவாரியாக விரதங்கள் அதே போல் வார வார வாரியாக விரதங்கள் பானுவார விரதம் சோமவார விரதம் அப்படின்னு வார வாரியாக விரதங்கள் அப்படின்னு பிரித்து காண்பிச்சிருக்கா இப்படி இல்லாமல் யவுகமான விரதங்கள் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது யவுகமான விரதங்கள்னால் ஒரு குறிப்பிட்ட வாரங்கமும் குறிப்பிட்ட திதியும் சேர்ந்தால் அதற்கு ஒரு யோகம்னு பெயர் அன்றைய தினத்தில் செய்யக்கூடியதான விரதங்கள் அப்படின்னு சில விரதங்களை காண்பிச்சிருக்கா அதை அந்த விரதங்களுக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தியாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு யவுக விரதம் அப்படின்னு பெயர் அப்படி சொல்லிண்டு வர்ற பொழுது நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அமாவது சோமேன சப்தமீ பானுநாச சத்துசி பூமிப்புண சோமபுத்திரேணச்சாஷ்டமீ சத்தசிரஜ்ணா சூரியகிரகணசன்னிபா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது திங்கட்கிழமையோடு கூட அமாவாசியை சேர்ந்தாலோ ஞாயிற்றுக்கிழமையோடு கூட சப்தமி திதி கிருஷ்ணபக்ஷ சப்தமி திதி சேர்ந்தாலோ செவ்வாய்க்கிழமையோடு சதுர்த்தி திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதி சேர்ந்தாலோ அஷ்டமியோடு கூட புதன் புதன்கிழமையோடு கூட கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சேர்ந்தாலோ சதஸ்ரஸ்திதஜா கிருஷ்ணாகா கிருஷ்ணபக்ஷ இந்த நான்கு நான்கு திதிகளும் சூரிய கிரகண சன்னிபாகா சூரிய கிரகணத்திற்கு சமானமான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு காண்பிக்கிறது ரொம்ப விசேஷமான தினம் இந்த நான்கு தினங்களும் அன்றைய தினத்தில் ஸ்நானம் தானம் ததா ஸ்ராத்தம் சர்வம் தற்ப அக்ஷயம் பவேத் அன்றைய தினத்தில் நாம் புண்ணிய நதிகள்லேயோ புண்ணியக்ஷேத்திரங்கள்லேயோ செய்யக்கூடியதான ஸ்நானமும் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடியதான தானமும் பிதற்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தமும் மிக மிக பலனை அதிகமாக கொடுக்கறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது திதி வாசரையோர் யோகா யதா காலே பவேத்யதி இந்த திதியும் ஒரு குறிப்பிட்ட திதியும் குறிப்பிட்ட கிழமையும் சேர்ந்த யோகம் ரொம்ப விசேஷமான யோகம் அன்றைய தினத்தை வீணடிக்கப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி அமாவாசையும் திங்கட்கிழமையும் சேர்ந்தால் அன்றைய தினம் செய்யக்கூடியதான விரதம்தான் அமாசோமவார விரதம் அப்படின்னு பெயர் இந்த அமாசோமவார விரதம் விஷயமாக செய்ய வேண்டியதான முறையையும் அதற்குன்னு உள்ள சரித்திரத்தையும் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் அனைத்து விரதங்களை காட்டிலும் இந்த அமாசோமவார விரதத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தியாக சொல்லப்படுறது காரணம் என்னென்னா அஸ்வத்த விரட்சத்தை பூஜிக்க வேண்டியதான தினம் விரட்சங்கள்னால் மரங்கள் நம்மை சுற்றி எத்தனை மரங்கள் அத்தனை மரங்கள்லேயும் தேவதா சாநித்தியம் இருக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகையினாலே தான் மகரிஷிகள் அனைவரும் எங்கே வாசம் பண்ணுறாருன்னா கூட்டங்கூட்டமாக நகரங்களில் வாசம் பண்ணுறது இல்லை மரம் செடி கொடிகள் இருக்கிறா போல இடத்துல வாசம் பண்ணுறதுன்னு மகரிஷிகள் வச்சிருந்தார் ஏன் அப்படின்னா தேவதா சாநித்தியம் விரக்ஷங்கள்லே தான் இருக்குது தேவதைகளுடைய ஸ்வரூபம் சொல்கிற பொழுது தேவதைகளுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற பொழுது மந்திரஸ்வரூப்போ தேவதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம மாதிரி பஞ்சபூதத்தினால ஆன தேகத்தை வச்சு வச்சுருக்கிறவர்கள் தேவதைகள் இல்லை நம்முடைய சரீரம் ஒரு நாளைக்கு அழியக்கூடியது நமக்கு பால்யம் யௌவனம் வார்த்தக்கியம் இதெல்லாம் உண்டு இந்த தேகத்திற்கு உண்டு இந்த தேகத்திற்கு சிறு வயசு யௌவன பிற்பட்ட வயசு இதெல்லாம் இந்த தேகத்திற்கு உண்டு ஒரு நாளைக்கு அழியக்கூடியதான தேகம் இது பஞ்சபூதங்கள்னாலே ஆன தேகம் இந்த தேகத்தை வச்சின்றிருக்கிறவர்கள் கிடையாது தேவதைகள் அவர்கள் வச்சிட்டு இருக்கிற ஸ்வரூபம் அழியாத ஸ்வரூபம் அது என்ன தேவ என்ன ஸ்வரூபம் அப்படின்னா அந்த தேவதைகளுடைய ஸ்வரூபத்தை தான் நாம் மந்திரமாக சொல்கிறோம் தேவதைகளுடைய நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் இருக்கே அந்த மந்திரங்கள் தான் தேவதைகளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் நமக்கு காண்பிக்கிறது ஆகையினாலே தான் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்தில் உள்ள அக்ஷரங்களையோ ஸ்வரங்களையோ மாற்றாமல் சொல்லணும் அப்படின்னு கட்டுப்பாடுகளை நிறையா சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அதை ஸ்வரமோ அக்ஷரமோ மாறினால் அந்த தேவதைகளுடைய ஸ்வரூபமும் மாறும் அப்படி தேவதைகளுடைய ஸ்வரூபமாகவே மந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனாலே தான் நாம் ஹோமம் பண்ணுற பொழுதும் பூஜை பண்ணுற பொழுதும் எந்த காரியம் செய்தாலும் மந்திரம் சொல்லின்றே செய்கிறோம் ஏன்னா அந்த மந்திரங்கள் தான் தேவதைகளின் சொரு சரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த சரீரம் சரீரத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா விரக்ஷங்களே பார்க்கலாம் அப்படிங்கிறதுனாலே தான் அனைத்து விர்சங்களையும் தேவதைகளாக பார்க்கறது ஈஸ்வரனாக பார்க்கறதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எந்த ஒரு காரியமானாலும் கடைசியில் ஒரு மரம் நட்டு பூர்த்தி பண்ணுறது இப்படி ஒரு அனுஷ்டானம் ஏன்னா மந்த்ர விரக்ஷங்கள்லே தான் மந்திர ரூபமாக வாசம் பண்ணுறா அப்படிங்கிறதுனாலே நாம் எதை செய்தாலும் ஒரு ஜபம் பண்ணினாலும் கீழே ஆசனம் போட்டுக்கிறோம் அந்த ஆசனம் எப்படி இருக்கணும் மரத்தில் அத்தி போன்ற மரங்களில் செய்யப்பட்ட ஆசனமாக இருக்கணும் அப்படி மரத்தினால் செய்யப்பட்ட ஆசனத்தை நாம் போட்டு உட்கார்ந்து மந்திர ஜபங்கள் செய்கிற பொழுது அந்த மரத்திலே இருக்கக்கூடியதான மந்திர சக்தியும் நாம் சொல்லக்கூடியதான மந்திர சக்தியும் இணைந்து நமக்கு பலனை கொடுக்கறது அப்படி விரட்சங்கள்லே தான் தேவதைகள் வாசம் பண்ணுறான்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு விரங்கள்லேயும் ஒவ்வொரு தேவதைகள் வாசம் பண்ணுறா அப்படிங்கிறதுனாலே தான் எந்த கோவில்கள் க்ஷேத்திரங்களுக்கு போனாலும் ஸ்தலவருக்ஷம்னு ஒன்று இருக்கும் ஸ்தலவக்ஷத்தத்திற்கும் தேவத்தைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நாம் என்னென்னவோ நினைப்போம் அதாவது மரங்கள் நிறையா இருந்தால் தானே மழை பெய்யும் அப்படி மரம் வெறுனா மரம் நடுன்னா யாரும் நடமாட்டா ஸ்தலவட்சம்னு சொன்னால் அனைவரும் நடுவா இப்படியெல்லாம் நாம் ஏதோ இந்த லோக்கத்தை அனுசரித்து நாம் நம்முடைய தர்மத்தை பேசுகிறோம் ஆனால் தர்மசாஸ்திரத்தினுடைய பார்வை ரொம்ப தீர்க்கமான பார்வை அதற்காக மரம் வெய்யின்னு சொல்லலை மரம் நிறையா வச்சால் மழை வருங்கிறதுனால மரம் மரம் வெய்யின்னு சொல்லியிருக்கா இல்லை அதில் தேவதைகள் வாசம் பண்ணுறா எங்கே மரமே இல்லையோ அங்கே தேவதா சாநித்தியமே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே தான் ஸ்தலவிருஷ்ங்கள்னு ஒவ்வொரு கஷேத்திரங்கள்லேயும் ஒவ்வொரு விரக்ஷத்தை வச்சு அந்த விரக்ஷத்தை பூஜை பண்ணுறது அப்படி ஒவ்வொரு மரங்கள்லேயும் ஒவ்வொரு தேவதைகள் வாசம் பண்ணுறான்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த ஒரு விஷயத்தை விரிவாக நமக்கு இந்த அமாசோமார விரதம் காண்பிக்கிறது இது என்ன முறையில் நமக்கு காண்பிக்கிறதுங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களிலே பார்ப்போம்